அடுத்தது பதனியசீடாபரிச்சவமனந்தேலம் பவனம்சா நகதி அதஸ்திகாகமணிமஞ்சீரமலம் பதநியசீடாபரிச்சவ ஆர்து மனச இது கைலாசத்தில் அம்பாளும் பரமேஸ்வரனும் இருக்கக்கூடியதான இடத்துல நடக்கக்கூடியதான ஒரு சின்ன இன்சிடென்ட் அதை சொல்கிறாங்க நமக்கு அம்பாள் நடந்துட்டுருக்கா நடக்கிற காலத்தில் காலில் போட்டிருக்கக்கூடியது அந்த கஜிகள் இருக்க பற்ற அதுலருந்து ஒரு இனிமையான சத்தம் இருக்கு சிலதெல்லாம் மங்களாபரணங்கள்னு சொல்லுவாங்க காலுக்கு ஒரு சரம் போட்டுக்கணும் பாத சரமுன்னு பேர் அது சாதாரணமாக சுமங்கல்கள்லாம் போட்டு கடமை அதுல சின்ன சின்னதான ஒரு மணி இருக்கும் அந்த மணியானது என்ன கொடுக்கறது நடக்கும் பொழுது சத்தத்தை கொடுக்குறது அந்த ஒலி இருக்க சலங்கையினுடைய ஒலி இருக்க பார்த்தால அது கேட்டால் இந்த மனசுக்கு சாந்தி ஏற்படுமா அதற்காகத்தான் சொல்லி வேற ஒன்றும் இல்லை அந்த சலங்கை ஒலி இருக்க பார்த்தால அதுதான் மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும் இந்த மனசுல என்னென்னமோ சத்தங்கள் கேட்டு கேட்டு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு யாரோ கோபத்தில் வையரா இல்லை ஐயோ புயோன்னு கத்துறா இவைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த கத்தினத்தினால ஏற்பட்டதான ஒரு இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் மனசு இருக்கு அது சரியாகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த சலங்கை ஒலியானது வேணும் இந்த சலங்கை ஒலியானது கேட்க கேட்க மனசானது அசைதல் தீவிரமாக அசையாது மெல்லமாக இருக்கும் மெல்லமாக இருக்கும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதற்காக சலங்கைகளை போட்டுக்கிறது காலுக்கு பாத சரம் போட்டுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது அது இப்போ ஸ்திரீகள் போட்டுக்கிறாரோ இல்லையோ அது விவகாரம்னா அதை எப்பொழுதும் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அந்த நாட்டியம் ஆடுறவா இதை போட்டுக்கணும்னு நிர்பந்தமாக சொல்லியிருக்கார் பரதநாட்டியம்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறத்துக்காகவே பரதர் எழுதினார் நம்ம சரீர சேஷ்டைகள்லாம் இப்படித்தான் இருக்கணுங்கிறது முதிரையை காட்டினார் இந்த முத்திரை முதம் ராதி ததாதி முத்ரா எதை நீங்கள் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அதுக்கு முத்ரான்னு பேர் அதுதான் கோயிலில் முதிரைகளை காட்டுறது பகவானுக்குன்னு வச்சுட்டு இருக்கேன் இவைகள்லாம் தந்திரமுன்னு ஒரு சாஸ்திரத்தில் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அப்படிப்பட்டதான அந்த பாத சரம் இருக்கு அதில் இருக்கக்கூடியதான சலங்கைகளுடைய ஒலிகள்லாம் வரதோ இங்கயோ அந்த ஒலிகளை கண்டு அதை நானும் கத்துக்கணும் அது போல நடக்கணும்னு நடக்க ஆரம்பிச்சு தான் கைலாசத்தில் இருக்கக்கூடியதான அன்னபட்சிகள் என்ன பண்றது அது ஒரு காலத்துல மானசரோவரத்துல இருக்கும் அங்க ரொம்ப குளிராகி அந்த சரோவரமாக ஐசா போயி அப்ப அது என்ன பண்றது தெரியுமோ அங்கிருந்து கைலாசத்துக்கு வந்துடுது கைலாசத்துக்கு வந்து அங்கே கணபதி இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இவெல்லாம் விளையாடின்னு இருக்கா அவளோட விளையாடணும்னு இங்கே வந்துருக்கு இங்கே வந்ததுமே என்னாச்சுன்னார் இந்த அம்பாளுடைய பாதம் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான இனிமையான அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுதும் இப்படிப்பட்டதான சத்தம் வரணும் இப்படித்தான் ஒரு நட நமக்கு வரணும் அப்படி நினைக்கிறது அவர்களில் என்ன பண்றது கால்களை எப்படி வைக்கணும் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நடக்கும் பொழுது எங்கேயுமே ஆத்திரம் நடக்கும் பொழுது பூனை எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கணும் சாதாரணமா எல்லா மனுஷ நடக்க விடாது மேன் பிளாட்டில் நடந்தானே ஏனால் கீழே இருக்கிற தலையில் நடக்கிறா போல சத்தம் வரப்படாது நடக்கும் பொழுது நிம்மதியாக நடக்கணும் வேகமாக சத்தம் ஏற்படாமல் அதுவும் கோவிலுக்கு போகும் பொழுது நிதானமாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற ஆனால் போர்ஸாக நடந்த அந்த அந்த பூமியில் தப்பு தப்பு சத்தம் போடப்படாது பூமாதா நமக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா உங்கள் வச தங்கறதுக்கு வசதியை கொடுத்துருக்கா நீங்கள் எவ்வளோ வயிற்று கொடுத்தாலும் அதை தாங்கி கொண்டு இருக்க மனுஷன் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்க இத்தனை கொடுக்கக்கூடிய இந்த பூமாத்த மேலே அப்படி தொப்பு தொப்புன்னு நடக்கலாமா மெல்லமாக நடக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த நடக்கும் பொழுது அந்த சரீரத்தில் விநியாசம் எப்படி இந்த சரீரம் அசைகிறது அந்த எவ்வளோ அளவுக்கு சத்தம் வருது இதெல்லாம் பார்த்து அது மிக அழகாக இருக்கு நானும் மராி மந்தக அவ சொல்ல அண்ணபட்சிகள் நடிகள் கிரீடா பரிச்சு மனசா பரிச்சயம் அபியாசம் எக்ஸசைஸ் மறுபடியும் மறுபடியும் இருக்கான் அந்த அன்ன பட்டுகள் அம்பாள் மாதிரி நடக்கணும் நடக்கணும் ஒரு நாளும் விடமாட்டேங்கிறது அம்பாள் பார்த்தா இவ என்ன மாதிரி நடக்கணும்னு அவளுக்கு தானா பார்த்து கத்துண்டா வரலை என்ன பண்ணிங் கொடுக்கணும் ஒரு கருணையினாலும் எல்லாத்துக்கும் ஒன்பது கிரகம் அதுக்கு ஒரு கோர்ஸ் ஏழு நாள் என்ன சுவாமி எல்லாருக்கும் வந்துருந்தது பண்டிகை நினைச்சா என்ன இப்படி இவைகளுக்கெல்லாம் நினைக்கப்படாது சமையல் இட்டாலியன் சமையல் அதுலாம் ஸ்கூல் பெண்கள் பண்றது நம்ம ஊர்ல இருந்து தொகையில அரைக்கிறது தெரியாதுன்னு ஆனா அவளுக்கு புத்தி இல்லைன்னு இல்லை அவள் உபயோகப்படுத்துறா என்னென்னோ கத்துக்கணுமோ பாக்கறா இல்ல இன்டெலிஜென்ட் கோட்டும் ஜாஸ்தியா தான் இருக்கு ஆனா எது வேணுமோ அதுவும் இல்லை சிலதுக்கு சொல்லி கொடுத்தா தான் வருதுங்கிற ஒரு பரிஸ்திக்கு நம்ம இறங்கி போயிட்டோம் அதே போல அம்பாலும் பார்த்தாலாம் இவா ட்ரை பண்ணி பண்ணி பாக்கற அவளுக்கு வரவே ஆகையால் நம்ம என்ன பண்ண நாம் அவளுக்கு தற்பீது கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் என்ன பண்ணினாலும் நடக்கும் பொழுது அந்த ஒலியானது அவளுக்கு நம்ம எப்படியாவது ஒரு சிக்ஷனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது சுபகம் சோபனமான மணி மஞ்சீரம் அந்த மணி இருக்கு பத்தில அந்த பத்மராக கற்கள் புதைக்கப்பட்டதான பூட்டப்பட்டதான அந்த பாதசரம் இருக்கு அதனால நடக்கிற சலா தான் நடக்கக்கூடியதான சாக்குனால ஆசட்சானம் அது சொல்லி கொடுக்குறா போல இருக்கான் இந்த பாத சரம் நடக்கும் பொழுது அந்த சரம் பண்ணக்கூடியதான சத்தமானது அவளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறா போல இருக்கே இப்படி பண்றதான சரணகமலம் சாரு சரிதே அழகான சாரித்திரம் இருக்கிறவளே இதை பார்க்கணும் சாரித்திரம்னா நடை நடக்கிறதுலே லைஃப்ல ஆக்டிவிட்டிஸ் நாம் எப்படி நடந்துக்கணும் எப்படி நம்மளை நம்ம வாழ்க்கையில் அமைச்சுக்கணும் இதுதான் சரிதம்னு வேசாரங்கிறது ரொம்ப முக்கியம் ஆற்றுல போய் பாத்தலை ஏன்னால் வீட்டை மூழ்கி முன்னால் மூழ்கி அதை கோலம் போட்டு அதேபோலே காலம்பரை எழுந்ததுமே ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு தீபத்தை வச்சு ரெண்டு புட்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி மடியாக இருந்து கொண்டு ஏதோ ஸ்லோகம் சொல்லி பகவானுக்கு அதுக்கே பெரிய ஒவ்வொன்றும் பண்ணணும்னு இல்லை சாதாரணமாக ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லி குழந்தைகளுக்கும் நல்ல ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து இதெல்லாம் நமக்கு வேணும் நம்ம என்ன பண்ணுறக்கோம் நம்ம இவைகள்லாம் விட்டோம் எல்லாம் வெஸ்டர்னராக ஃபாலோ பண்ணுறோம் ஸ்கூலுக்கு போனதுமே முதல்ல பாபா பிளாக் ஷ்ரீப்ங்கிறோம் ஏன் சார் நல்ல பாட்டே சொல்லி கொடுக்கக்கூடாத வேறு ஒன்றும் இல்லை பிளாக் ஷ்ரீப் தானே வந்தது உங்களுக்கு ஆனால் அதை சொன்னால் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுற அவளுக்கு என்ன டெடி பேர் வாங்கித்தரே கரடியாக கட்டிக்கணும் வாழ்க்கையில் ஏன்மக்கு என்ன பண்ணி இருந்தாதான் நம்ம ஆச்சாரத்தில் அழகு இருக்கு ஒரு வசதி இருக்கு நீங்கள் வீடு அப்படியே பெருக்கிற மார்ஜனி தொடக்கிற வழக்க மாறால் அதனால எத்தனையோ எறும்புகள்லாம் பிராணம் விடுறது அதுக்கு ஆகாரம் போயிடுது அது பெருக்க வெளியில தழுறள் அதுக்கு ஆகாரமே இல்லையே அதுக்காக என்ன பண்றதுன்னு அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காகத்தான் கோலம் போடுறது நீங்க அதனுடைய ஆகாரத்தை மறிச்சு அதுக்கு ஆகார ஒரு மனிதனானு என்ன பண்ணணும் பூத யஜம் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்ட மிச்சம் இருக்கு அதை காவால் அலம்பி விட்டாலும் அங்கே இருக்கிற எறும்பு புழு சாப்பிட்றது கால வேளையில் சாப்பிட்றதுக்கு முன்னால் பகவானுக்கு நிவேதனம் பண்ண மேலோடு காக்காவுக்கு பலியாக போடுவான் அந்த காக்கா அதனால் வாழறதுன்னு பிதிருதேவதை சந்தோஷத்தை அடைவான் அதே போல் ராத்திரி வேளையில் நாய்க்கு கொஞ்சம் போடுவான் அந்த நாய் இருக்குமேனால் கிராமத்துக்கு ஒரு சேஃப்டின் அந்த நாயும் இருக்கணும் பதார்த்தங்கல் ஒரு பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு மாத்துக்கள் பொசு வரப்படாது அதே போல காக்ரோச் அது வரப்படாது கரப்பான் பொச்சு வரப்படாது அப்படின்னு மருந்து அடிச்சு அனுப்பி அது என்னடா நீங்க மருந்து அடிச்சா போட பக்கத்து காரணம் அடிக்கணும் இல்லைன்னா நீங்க அடிச்சாலும் இல்ல அந்த வீட்டில் போய் வசிக்கிறது அதுக்கு தெரியுது என்னைக்கு உங்க பவர் குறைஞ்சு போயிட்டுதோ இந்த பக்கம் வந்துடுறது ஆனா என்ன இவைகளுக்குள்ள ஒரு பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு சுத்தமாக தெரிஞ்சுக்கணும் சிங்கமும் வேணும் கரடியும் வேணும் அது அதாவது அபாவத்தில் இருக்கணும் உங்க மனசுல இருக்க விடாது அங்க மனசுல தான் இருக்க யாராவது ஒன்னு பேச்சு நானே வல்லுன்னு விழறானே சொல்லுங்க பார்க்கலாம் அவைகள்லாம் வேண்டாம் ஆகையால் என்ன பண்ணோம் அவளுக்கு ட்ரெயினிங் கொடுக்கணுமா அதோடு மட்டுமில்லை யாருக்கு எது தெரியலையோ அதை அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு விவகாரம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் பழைய நாளில் எந்த ஆத்துல ஏறு போனாலும் சரி இது எப்படி வைக்கிறது இந்த ரசம் எப்படி வச்சல் நல்லா இருக்குது கேட்டெல்லாம் சொல்லுவாபா இப்படி பண்ணுக்கோ அப்படி பண்ணுக்கோ அது மாதிரி அதனால எல்லோரும் கற்றுக்கிட்டு இருக்கேன் சின்ன விடயமாக இருந்த கோலம் இருந்தால் அது எப்படி போட்டாள் கேட்டு கற்றுப்பேன் என்ன அந்த அறிவானது எல்லா பக்தலையும் வளருவதற்காக வசதி இருந்தது இப்போ இவள் யாரும் எல்லாத்தையும் விட்டுவிட்டா ஏதாவது சமயம் கெடுத்து அதை காசாக்கிடலான்னு பார்க்குறா எல்லோரும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து காசம்பாதிக்கலாங்கிற பரிஸ்திக்கு வந்தாச்சு வாழ்க்கை அதான் அப்படி பண்ணலையா என்ன பண்றாம்பாள் தான் நடந்து அந்த ஒலியாலேயே அவளுக்கு பாடம் நடந்துற மாதிரி இருக்காஷாம் மலம் சாருதே இப்படி அழகான ஒரு சாரித்திரம் உள்ளவள் அழகான ஒரு ஆச்சாரம் உள்ளவள் நாலு பேருக்கு எப்பொழுதும் தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் நல்லதை பண்ணி கொடுக்கணும் எல்லோருடைய மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவள் அம்பாள் அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜான தீபிகா யாஜம் இல்லாமலேயே எல்லோருக்கும் நன்மை இருக்கணும் அந்த எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் சார் காசு கேட்டா இல்லேன்னு சொல்லு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கோ அதனால எல்லாரையும் சத்ருவா நினைக்க விடாது எல்லாருக்கும் முடிஞ்ச சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்ப உலகமெல்லாம் சௌக்கியமா இருக்குள்ள எனக்கூடியதான எண்ணம் உங்க மனசுல இருக்கணும் அதை சொல்லி கொடுக்கிறது இந்த ஸ்லோகம் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இதான் சிஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம் புஜா அப்படிங்கிற நாமக்கில் பாக்தேவதைகள் சொன்னதான ஒரு இப்படி நமக்கு ஒரு அழகான ஒரு இன்சிடெண்ட்டாக நமக்கு எடுத்து சொன்னார் ஆச்சாரிய இந்த ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்ணுறவர்களுக்கு தன ஏற்படும் ஏன்னா சாரு சரிதம் நல்ல சரிதம் எங்கே இருந்தோ அங்கே ஐஸ்வர்யம் தானாக வரும் இந்த ஐஸ்வர்யம் நெலச்சுன்னு நிற்கிறதுன்னு சொன்னால் அந்த கேரக்டர் நன்னா இருக்கணும் வேகமாக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படியாவது இருக்கலாம் ஆனால் ஆற்றுல எப்பொழுதுமே இருக்கணும் பார்த்தீங்களே ஒரு நாலஞ்சு தரமுறையாக நிறைய காசு இருக்கும் அப்படி எப்படி சார் வரும் அந்த ஆச்சாரம் நல்ல வழியில் இருக்கணும் நீங்க நல்ல வழியில இருந்தாலும் உங்க பசங்களுக்கும் உங்க பேரனுக்கும் பேரனுடைய பசங்களுக்கும் நல்ல வழி தானா வரும் அப்ப என்னாகும் இந்த தன லாபம் ஏற்படும் அதே போல பூலாபம் பூமி நிறைய கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஆகாச கமனமும் ஏற்படுமா இந்த ஸ்லோகத்துக்கு இத்தனை பலன்கள் எங்கே நைவேத்தியம் சொல்லலையோ எல்லா இடத்துலையும் வாழைப்பழமும் பாயசமும் இது ஜெனரலாக இதுக்கு அவ்வளோ பலமானது உண்டு அம்பாவுடைய பாதபத்மங்களை நினச்சத்தினாலேயே இவ்வளோ பலம் வருது அப்படின்னு இது வரைக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் இதோட அம்பாளுடைய சரீர வர்ணனம் ஆயிடுச்சு இந்த ஸ்லோகத்தோடு